ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பில் தர்மசாஸ்திரங்கிறது என்ன அதை நாம் என்ன முறையில் நடைமுறைப்படுத்தின்னு வரோம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு வரோம் நம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் அவதாரம் பண்ணின வைத்தியநாத் தீக்ஷிதர் அப்படிங்கிற மகான் நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தை வரிசைப்படுத்தி ஆறு காண்டங்களாக பிரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த ஆறு காண்டங்களும் என்னென்ன விஷயங்களே நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்த பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் விரிவாக பார்க்க போகிறோம் அதில் இப்போது இதுவரையிலும் வருணாசிரம தர்ம காண்டம் அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் ஆன்மீக காண்டம்னு இரண்டாவது காண்டம் அதில் என்னென்ன விஷயங்களை நமக்கு காண்பிச்சிருக்காருங்கிறதையும் பார்த்தோம் அடுத்ததாக முக்கியமாக மூன்றாவதாக நமக்கு ஆசோச்ச காண்டம்னு நமக்கு அனுகிரகம் இந்த ஆசோச்ச காண்டங்கிறது என்னென்ன விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் இப்படி ஆறு காண்டங்களையும் அந்தந்த காண்டங்களில் என்னென்ன விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்த பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் விரிவாக அந்த கர்மாவை எப்படி நாம் செய்யணும் என்ன முறையில செய்யணும் அதற்கான காரணம் என்ன அதற்கு பகவான் புராணங்களில் என்ன சரித்திரம் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் எப்போது மூன்றாவதாக உள்ள ஆசோச ஒரு பகுதியை பண்ணியிருக்கார் அந்த ஆசோச்ச காண்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்படின்னா ஆசௌச்சம் தீட்டுன்னு அர்த்தம் இந்த தீட்டு அப்படின்னா என்ன ஆசவுச்சம்னா என்ன அர்த்தம் இந்த ஆசௌச்சம் எத்தனை விதமாக இருக்குது இந்த ஆசவுச்ச சமயங்களில் என்னென்னலாம் நாம் செய்யணும் சந்தியா வந்தனம் இவைகள்லாம் என்ன முறையில் நாம் பண்ணணும் எந்தெந்த கர்மாக்களை நாம் தீட்டு சமயங்களில் செய்யக்கூடாது ஏன்னா அந்த தீட்டுகள் அநேக விதமாக இருக்குது ஆசோசங்கிறது பலவிதமாக இருக்குது அதாவது புத்திரன் பிறந்து புத்திரனோ பொண்ணோ பிறந்தால் அது ஒரு விதமான தீட்டு அல்லது நம் பங்காளிகளுக்கு குழந்தைகள் பிறந்தால் அது ஒரு விதம் நம் வீட்டிலேயே தாயாரோ தகப்பனாரோ நம் முன்னோர்கள் யாராவது காலமானால் ஒரு விதமான தீட்டு நம் பங்காளிகளிலே யாராவது காலமானால் ஒரு தீட்டு பங்காளிகள் அல்லாத வேற சொந்தங்களில் யாராவது காலமானால் ஒரு தீட்டு இப்படி அநேக விதமாக பிரிச்சிருக்கா இந்த ஆசூச்ச இரண்டு விதமாக நம்முடைய தீட்டை பிரிச்சிருந்தாலும் இவைகளில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது அவைகளை என்னங்கிறத நாம் விரிவாக தனியாக பார்க்க போகிறோம் அப்படி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு விரிவாக நமக்கு ஆசோச்ச காண்டத்தில் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதே போல் சில தீட்டுகள் வந்தால் உடனே நமக்கு மடி வந்துடும் அன்னமா அந்த மாதிரியான தீட்டுகள் என்னென்ன அதேபோல் நாம் ஒரு முகூர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு உபநயனமோ ஒரு விவாகமோ கல்யாணமோ நடந்துட்டுருக்கிற பொழுது தீட்டுகள் வந்தால் எப்படி அந்த தீட்டை அனுஷ்டிக்கிறது அந்த கல்யாணத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த இடங்கள் அந்த ஆசோச்ச காண்டத்திலே நமக்கு காண்பிச்சுருக்கார் அதேபோல் கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு தீட்டு வந்தால் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு பங்காளிகள் யாராவது காலமானதோ அல்லது அவர்கள் வீட்டில் ஏதாவது குழந்த பிறந்து அதுபோல் வந்தால் எப்படி கல்யாணத்தை பூர்த்தி பண்ணணும் அதேபோல் நம் வம்சத்தில் சன்னியாசிகளாக இருந்து சித்தியானால் நமக்கு என்ன விதமான தீட்டுகள் அப்படிங்கிறத விரிவாக காண்பிச்சிருக்கார் அதேபோல் சில பேர்களுக்கு தீட்டு இருந்தாலும் சில காரியங்களில் தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ டாக்டர் இருக்கார் டாக்டருக்கு தீட்டாக இருக்குங்கிற பொழுது நாம் போய் அந்த டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க நாம் டாக்டராக இருக்கோம் நமக்கு ஒரு தீட்டு இருக்கிற பொழுது இன்னொருவருக்கு வைத்தியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்கிற விஷயங்களை நமக்கு விரிவாக காண்பிச்சிருக்கேன் அதேபோல் குழந்தை பிறந்தால் அதற்கு பெயர் விருத்தின்னு சொல்கிறோம் அதை எப்படி நாம் கடைபிடிக்கணும் யாராவது காலமானால் ஆசவுச்சம்னு சொல்கிறோம் இறப்பு தீட்டு அதை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அதேபோல் நம்ம ஊரிலே நம் தெருவிலே யாராவது காலமானால் நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அதே போல் காலமானவர்கள் தெருவில் கோிருந்தால் அந்த கோவில பூஜைகளை எப்படி செய்யணும் அதேபோல் குழந்தைகள் இல்லாமல் யாராவது காலமானால் அவர்களுக்கு என்ன விதமாக செய்யணும் அந்த செய்பவனுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக எடுத்துட்டு ஆசோச்ச காண்டத்தில் வைத்தியநாத தீட்சிதர் விரிவாக காண்பிச்சிருக்கார் அதேபோல் சில இடங்களில் காலமான உடனேயே நமக்கு தீட்டு வந்துடும் ஒரு நாள் ஆன பிறகு தீட்டு போயிடும் இன்னும் சில பேருக்கு இருந்தாலும் கூட அந்த தகன சம்ஸ்காரம் ஆறதிலிருந்து தீட்டு ஆரம்பமாகும் இப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருக்க அதே போல் நாள் தீட்டு மூன்று நாட்கள் தீட்டு ஒன்ற நாள் தீட்டு ஒரு நாள் தீட்டு ஸ்நானம் வரையிலும் தீட்டு அப்படின்னு பிரிச்சுருக்க சில பேர்கள் சில பேர்களுடைய விஷயத்தில் பத்து நாட்கள் தீட்டு உண்டு பதினோராவது நாள் நமக்கு சில பேருடைய விஷயத்தில் மூன்று நாட்கள் தீட்டு உண்டு நான்காவது நாள் நமக்கு சில விஷயங்களில் ஒன்றை நாள் தீட்டு உண்டு தொண்ணூறு நாழிகை தீட்டு உண்டு பிறகு சுற்றி வரும் ஒரு நாள் தீட்டு உண்டு மறுநாளைக்கு சுத்தி வரும் சில விஷயங்களில் கேட்டவுடனேயே தீட்டு வரும் குறித்த மாத்திரத்தில் தீட்டு போயிடும் இது யார் யார் விஷயத்தில் எவ்வளவு எவ்வளவு நாட்கள் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு என்ன விதமான தீட்டுகள் தீட்டு சமயங்களில் நாம் என்னென்னெல்லாம் செய்யணும் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது யாரெல்லாம் நம் வம்சத்தில் காலமானால் ஒரு வருஷ காலம் நாம் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது இது மாதிரி விஷயங்களை ஆசூச்ச காண்டங்கிற அந்த காண்ட அந்த பகுதியில் வைத்தியநாதி தீக்ஷிதர் விரிவாக நமக்கு காண்பிச்சுருக்க இந்த ஆசூச்சகாண்டங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தீட்டை நாம் கடைபிடிக்கலைன்னா நமக்கு சுத்தி வரவே வராது ஒருவர் காலமானால் அவர்களுக்கு எத்தனை நாள் நாம் இருந்து சுத்தி செய்து கொண்டோ பிறகு நாம் என்ன காரியத்தை பண்ணணுமோ அதை செய்யணும் அதில் மாறி போனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தீட்டு காரியமாகவே ஆயிடும் அப்போது நமக்கு சுத்திங்கிறதே வராது அப்போது நாம் செய்யக்கூடிய தேவ காரியங்கள் எல்லாம் கூட அந்த ஜீவனுக்கு போய் சேர்ந்துடும் பிரேத்த காரியமாக சேர்ந்து போய்டுறது அப்படின்னு ஆசூச்ச காண்டத்திலே விரிவாக நமக்கு காண்பிச்சிருக்கார் இந்த ஆசூச்ச காண்டத்தை விரிவாக நாம் பார்க்கிற பொழுதோ அந்த விஷயங்களை பார்க்க போகிறோம் மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்